கலை இலக்கியத்தில் வெண்மணியின் தாக்கம் வே ஜீவகுமார் கீழத்தஞ்சையில் உக்கிரமாக நடந்து வந்த வர்க்க போராட்டத்தின் விளைவாக ஏகபோக நிலவுடைமையாளர்கள் சீற்றமடைந்தார்கள் ஜாதி ஆதிக்கத்தையும் பொருளாதார சுரண்டலையும் எதிர்த்து மக்கள் திரள்வதை ஆளும் வர்க்கம் விரும்பவில்லை கீழ்வெண்மணியின் படுகொலைக்கு பிறகும் அவர்களால் வர்க்க இயக்கத்தை வீழ்த்த முடியவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க இப்படி தங்கள் அடக்குமுறை தாண்டவும் செய்திகளிலோ சினிமா ஊடகத்திலோ பிற பகுதி மக்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சிகளும் இருந்தன வாய்மொழி வரலாறு பொய்செய்திகள் இருட்டடிப்புக்கான பரப்புரைகளை தாண்டி வாய்மொழி வரலாறாக நாட்டுப்புற பாடல்களாக ஒப்பாரி பாடல்களாக உண்மைச் செய்திகள் மக்களை அடைந்தன அப்பனசாமி, தென்பறை முதல் வெண்மணி வரை என்னும் நூலில் வாய்மொழி வரலாற்றை தொகுத்தார் ஆட்சியாளர்கள் மேட்டுக்குடிகள் அரசர்கள் வெட்டிய கல்வெட்டுகள் பட்டயங்கள் ஆட்சியாளர்களின் வரலாறுகளை கூறும் இலக்கிய பாக்கல் ஆகியவையே வரலாறாக தொகுக்கப்படுகின்றன இதில் மக்கள் அந்த ஆட்சியை எப்படி பார்த்தார்கள் அவர்கள் பாடு என்ன என்பது பதிவு செய்யப்படுவதில்லை அந்த மக்கள் பேசும்போதே அது மக்கள் வரலாற்றுக்கான தரவுகளாகிறது எனவேதான் இம்முயற்சியில் ஈடுபட்டேன் என்கிறார் அப்பனசாமி நாவல் பதிவுகள் கோழிகள் ஆடுகள் வெந்து எரியும் மாமிச நெடிதான் இது என்பது காவல்துறையின் நினைப்பு அவர்கள் ஒன்றும் மதராஸ் போலீஸ் அல்ல அடக்குமுறையை தம் பரிம்பூரண உடல் மொழியாக கொண்ட மலபார் போலீஸ் அம்புட்டும் மனுசங்கையா என்று நான்தான் கத்தினேன் என்கிறார் ராமையாவின் குடிசையில் இருந்து சின்ன சுவர் வழியே வெளியே குதித்த பழனிவேல் அந்த மனிதர்களிடம் தம் உடலை மறைக்க போதிய ஆடைகள் இல்லை பொங்கி சாப்பிட ஆங்கமாய் ஒரு அடுப்பு இல்லை வெயிலோ மழையோ கூரை ஒழுகும் பொத்தல் குடிசைகள் அவர்களின் வீடுகள் நிலச்சுவார்ந்தார்கள் துப்பாக்கி வைத்திருந்த போது ஆயுதம் என்று வைத்து கொள்ள கூலிகளிடம் ஒரு பிளேடு கூட கிடையாது ஆயினும் பூட்ஸ்கால்களோடு ஆயுத அணிவகுப்பு நடத்திய காவல்துறையின் குண்டாந்தடிகளை அவர்கள் சந்தித்தனர் முன்பே கூறியபடி இவர்கள் சாதாரண ரக போலீஸ் அல்ல சன்ன ரக நாத்து என்பது போல் தமிழ்தெரியாத மலபார் போலீஸ் மற்றும் கிசான் போலீஸ் ஆகிய சிறப்பு பிரிவினராவர் பின் காவல்துறையின் வன்முறையை விவசாய தொழிலாளர்கள் எந்த ஆயுதத்தால் எதிர்கொண்டார்கள் கொள்கை உறுதியால் அமைப்பு வலிமையால் செங்கொடியின் பங்கு சோலை சுந்தரப்பெருமாள் தன் சென்னல் நவீனத்தில் கண்ணுசாமி என்ற பாத்திரம் மூலம் இதனை உணர்த்துகிறார் வெண்மணியில் தீக்கடைக்காரர் வடிவேலு கண்ணுசாமி ஆகிய செங்கொடி இயக்க தோழர்கள் பாத்திரப்படைப்பாக வருகிறார்கள் மாமூல் வாங்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரால் இவர்கள் அச்சுறுத்துவதற்காக பிடிக்கப்படுகின்றனர் எனினும் காவல் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து செல்லாமல் ஒரு பண்ணையாரிடம் விடப்படுகின்றனர் எனினும் மக்கள் கூட்டம் பெரும் திரளாக சென்று அவர்களை மீட்கிறது தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை கூறும் கண்ணுச்சாமி அவரை கண்டு கதரும் அவருடைய அப்பா பெரியானிடம் பின்வருமாறு கூறுகிறார் அப்பா நம்ம செங்கொடிக்கும் அவனுங்க மஞ்சக்கொடிக்கும் நடக்கிற போராட்டம் பாயுது நம்ம கொடிக்காக எது நடந்தாலும் அதை மனசார நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக என்னை ஒப்படைச்சிக்கிட்டேன் உனக்கு ஒரே புள்ளதான்னு நினச்சிக்கப்பா கொடி காத்த குமரனை வரலாற்றில் படிக்கிறோம் அதே போல் செங்கொடி காக்க உயிரோடு நடமாடிய கண்ணுசாமிகள் மீது சரித்திரத்தின் தார்ச்சோழி பட வேண்டும் பிள்ளைக்கு சட்டை துணி இல்லாவிட்டாலும் தம் கட்சியின் கொடித்துணிக்காக இவர்கள் போராடினார்கள் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெண்மணியில் உயிரோடு நாற்பத்தி பேர் கொளுத்தப்பட்ட நிகழ்வு எல்லா தலங்களிலும் தாக்கத்தையும் பெரும் பாதிப்பையும் உருவாக்கியது காவியமான வெண்மணி சாட்டையடிகளால் ஒருவரை அள வைக்கலாம் விரும்பாவிட்டால் அவரை ஆட வைக்க முடியாது அவருக்கு இரத்தம் வர வைக்கலாம் பாட வைக்கவோ பணிய வைக்கவோ முடியாது அவரின் எதிர்வினை கழகமாக கிளர்ச்சியாக வெளிப்படும் நிலப்பிரபுத்துவத்திற்கும் ஜாதியத்துக்கு எதிரான வெண்மணி நிகழ்வு கோஷங்களை பாடல்களை நாடகங்களை சிறு கதைகளை நாட்டியங்களை சங்கீதத்தை ஓவியங்களை நவீனத்தை கவிதைகளை யாத்து தந்தது வெண்மணியில் மாண்டவர்கள் மீண்டு வருகிறோம் வெங்கொடுமை தீயை நெஞ்சில் ஏந்தி வருகிறோம் காத்திருந்த புலிகள் என காட்ட வருகிறோம் அந்த கயவருக்கும் மரண ஓலை தீட்ட வருகிறோம் என்ற கவிதா கோஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பின் வெண்மணி என்ற பெயர் பிள்ளைகளுக்கு சூட்டப்பட்டது வளர்ந்த பெரியவர்கள் கூட தங்களின் புனை வெண்மணியை பொறித்தனர் வெண்மணி நினைவாக மண்டபங்கள் வெளியீடுகள் ஏராளம் வந்தன மனித இதயங்களில் நிலநடுக்கத்தை உருவாக்கிய வெண்மணி நிகழ்வு படைப்புகளை படைப்பாளிகளை தந்தது மட்டுமல்ல இடதுசாரி அமைப்புகளிடம் காந்த மனித நேயர்களை ஈர்த்தது புதினங்களில் முதல் வரவு இந்திரா பார்த்தசாரதியின் குருதிப்புணல்தான் வெண்மணி பற்றிய அவர் புரிதல் பின்வருமாறு இருந்தது தலித் மக்களை உயிருடன் கொளுத்திய பண்ணையார் ஐம்பத்தி ஆறு வயதாகியும் விவாகமாகாதவர் சுற்றுப்புறத்தில் இருந்த கிராமங்களில் பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததாக காட்டிக்கொண்டார் என்று சிலர் என்னிடம் சொன்னார்கள் கொளுத்தப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் பெண்கள் குழந்தைகள் இயற்கை விட்ட காரணத்தால் தன் கோபத்தை பெண்களிடத்தும் குழந்தைகளிடத்தும் காட்டியிருக்கலாமோ எனக்கு தோன்றுகிறது இந்த புரிதல் தவறானது என்பதை வெண்மணி நிகழ்வை ஒட்டிய தியாகிகள் பட்டியல் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் சோலை சுந்தரப்பெருமாளின் சென்னல் வெளிவரும் வரை குருதிப்புணல்தான் வெண்மணி குறித்த ஒரே நாவலாக இருந்தது உழைப்பாளி வர்க்க மொழியின் குருதியில் சென்னல் பேசியது வெண்மணி குறித்த இதர நவீனங்கள் படைப்பாளியின் கீழை தீ மீனா கந்தசாமியின் குரத்தியம்மன் ஆகியவையாகும் கீழைத்தி சிபிஐ கட்சியின் அரசியலை பேசியது குரத்தியம்மன் அரசியல் தளமோ வேறுபட்டது தற்குறிப்பேற்று அணியாக இவர்களின் நூல் அவர்களின் தனிப்பட்ட வாஞ்சைகளின் வெளிப்பாடாகவே இருந்தது திரைப்பட வார்ப்பில் வெண்மணி குறித்த முக்கிய திரைப்படமாக அறியப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த கண் சிவந்தால் மண் சிவக்கும் திரைப்படமாகும் ஸ்ரீதர்ராஜன் இயக்கத்தில் இப்படம் வந்தது மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் என்று தொடங்கும் ஒரு பாடல் நெஞ்சில் ஆவேசப் பேரலைகளை உசுப்பியது இடதுசாரி வெகுஜன அமைப்புகள் இப்படத்தை சிறப்பு காட்சிகளாக திரையிட்டன சிவப்பு மல்லி சிவந்த கண்கள் அலைவோசை ஆகிய படங்களும் வெண்மணியை வெள்ளித்திரையில் நினைவுபடுத்தின ராமையாவின் குடிசை என்ற ஆவணப்படத்தை பாரதி கிருஷ்ணகுமார் இயக்கினார் இதில் தொழிலாளி வர்க்க போராட்டத்தின் ஆவணப்பதிவுகள் தொகுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி தமிழ் சினிமா உச்ச நட்சத்திரங்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர் படங்களில் வெண்மணியில் சாயல் படியாமல் திரைக்கதை அமைக்கப்பட்டது கவிதை முழக்கங்கள் கவிஞர்கள் தணிகை செல்வன் இன்குலாஃப் இளவேனில் ஏ சுப்பையன் வெண்மணி உள்ளிட்டோர் வெண்மணியின் ஜுவாலையை தங்கள் பேனாவின் உதிரமாக்கினர் சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில் வேகுதே உங்கள் சர்க்காரும் கோற்றும் அதில் எண்ணெயை ஊத்துதே என்ற எண்குலாப் வரிகள் நீதி தேவதையின் மயக்கத்தை சுட்டின வெண்மணி தீ ஏராளமான நாட்டுப்புறப் பாடல்களிலும் கனன்றது அரை லிட்டர் நெல் கூலி அதிகம் கேட்டதாலோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து செங்கோடி பிடித்ததாலோ கோபம் கொண்ட இதயமில்லா பண்ணை மிருகங்கள் அவர் குடிசையிலே தீயை மூட்டி உயிருடன் எரித்தார் என்று ஒரு பாடல் மொழிந்தது வெண்மணி தோழர்கள்தாம் தம் வீடு தீயில் வெந்ததை மறந்திடுமோ நாடு என்பது மற்றொரு பாடலின் ஆதங்கம் நந்தனார் காலம் முதலே இந்த நாகரிக காலம் வரையிலே வெந்து சாவது நாங்களே இதை வேடிக்கை பார்ப்பது நீங்களே என்று ஒரு பாடல் குற்றம் சுமத்தியது ஐம்பூதங்களில் நிலமங்கை மட்டுமே சுரண்டும் வர்க்கத்துக்கும் சோறு போட்டிருந்தார் அந்த இரவிலோ அக்னி தேவன் கூட தஞ்சை பிரபுக்களின் கைக்கூலியானான் என இயற்கையும் கூட சுரண்டல் வர்க்கத்தின் அடிமையானது என மற்றொரு பாடல் கேள்வி எழுப்பியது வெண்மணி படுகொலைகள் மார்க்சிய தெளிவோடு இயங்கிய வர்க்க இயக்கத்தை நோக்கிய தாக்குதலாகும் அந்த நெருப்பினால் வர்க்க இயக்கத்தை அச்சுறுத்த முடியவில்லை என்பது மட்டுமல்ல இருட்டடிக்கச் செய்த முயற்சிகளை மீறி அந்த வீர வரலாறு இப்போதும் நமக்கு வழிகாட்டி நிற்கிறது இக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள வெண்மணி கலை இலக்கிய படைப்புகளை கடந்து இன்னும் பல படைப்புகள் உள்ளன அவையும் தொகுக்கப்பட வேண்டியுள்ளது